அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஞானானந்தகிரி சுவாமிகளின் அருளால் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் படித்து வந்தபோது எனக்கு வேறொரு அன்பர் வழக்கறிஞர் கோ மணிவண்ணன் அவர்கள் எழுதிய ஞானானந்தம் என்னும் புத்தகத்தை வாங்கி அனுப்பினார் திருமகள் நிலையம் சென்னை தீ நகர் அவர்களுடைய வெளியீடு அந்த புத்தகத்திலும் சில சுவையான தகவல்கள் கிடைத்தன நமது சுவாமிகளை பற்றி அவர் கூறிய சுவாரஸ்யமான கதைகள் அவர் திருவாயிலிருந்து வந்த அருளுரைகள் மற்ற மகான்களை பற்றி கூறிய குறிப்புகள் அவற்றை படுக்கும்போது அதையும் உங்களோடு கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன் ஆகவே இன்று நமது முதல் உரையாக ஒரு ஞானானந்த சுவாமிகள் கூறிய ஒரு கதையை இப்போது பார்ப்போம் தப்போவனத்தில் சத்குரு ஞான வேணுகோபாலனை பிரதிஷ்டை செய்த சமயம் அந்த விக்கிரகத்தை போது ஒரு அன்பருக்கு ஒரு சந்தேகமாம் கேட்டே விட்டார் ஞான வேணுகோபாலன் புல்லாங்குழலை இதழில் பதிய வைக்காமல் ஏன் தள்ளி வைத்து இருக்கிறார் இதற்கு இவர் கூறிய கதை ஒரு சிருங்காரசம் கொண்ட கதை என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம் ரா அந்த அதன் உரையாடல் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஒரு தோழி ஓடிவரிகள் வருகிறாள் ராதையிடம் ராதா ராதா கண்ணன் மாடு கன்றுகளை மேய்த்தபடி யமுனை கறிக்கு போய்கொண்டிருக்கிறான் போகட்டுமே நான் வரும் வரி காத்திருக்கட்டும் கொஞ்சம் மெல்லிய காதல் சொற்குடன் பதில் சொன்னாள் ராதை என்ன யமுனைக்கு போவான் மரத்தடையில் உட்கார்ந்து எங்கே நான் வரவில்லை என்று இங்கேயும் அங்கேயும் விழித்து கொண்டிருப்பான் முழிக்கட்டும் தவிக்கட்டும் எனக்காக கண்ணன் புதட்டை சுழித்து சிரித்தபடியே மற்ற வேலைகளை நாம் முடித்து விட்டு யமுனையை நோக்கி நடை போட்டாள் ராதை அவள் இடுப்பில் வெற்றுக்கூடம் அவள் இதயமோ நிரம்பி இருந்தது காதல் செருக்கினாலும் தன் கட்டழகு பற்றி நினைப்பினாலும் சலங் சலங் என்று சத்தம் ஓ சதங்கை மணி கட்டிய கொலுசுகள் காட்டி கொடுத்து விடுமே ஊருக்கு ஊருக்கு தான் கண்ணனை பார்க்க போவதே உடனே அவள் கழற்றி கையில் வைத்து பூனை போல நடந்து யமுனை கரை மேட்டை அடைந்தாள் சதங்கை கொருசை மாட்டி சலங் சலங் என்று கலீர் ஒலி எழுப்பியபடி யமுனை கரையில் மணலே காலால் ஒய்யாரமாக அழைந்தபடி நடந்து வந்தாள் ராதா அதோ மண்மேட்டில் பத்மாசனமிட்ட கோலத்தில் அமர்ந்து கண்ணன் குடலை இசைத்து கொண்டிருந்தான் காற்று அவனது நாதத்தை வீணு கானத்தை சுவாசித்து தன்னை உயிர்ப்பித்து கொண்டிருந்தது நாத வெள்ளம் பிரவாகம் எடுத்து வியாபித்து சொக்க வைத்து நதிக்கரையில் நண்டுகள் கூட நர்த்தனம் பழகி கொண்டிருந்தன காற்று வெளியில் பறக்கும் கருவண்டுகள் காற்று வெளியிலிருந்தே தேனை உறிஞ்சிக்கொண்டு அதை மிதப்பில் தாறு மாறாக வட்டம் படித்து கொண்டிருந்தன எல்லார் எல்லாம் கண்ணனின் வேணுகானம் செய்யும் விஷமம் ஞானானந்த சத்குரு ஒரு தேர்ந்த கதை சொல்லியை போல இந்த முன்னோட்டத்தை தம் சுபாவமான கணீர் குரலின் கொஞ்சம் பிரேம துனியையும் சேர்த்து சொல்லி வந்ததை கேட்டு கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் யமுனை கரைய வண்டுகள் போல கிறங்கிவிட்டார்கள் சத்குரு தொடர்ந்து கூறுகிறார் புல்லாங்குழலை காதலுடன் தன் இரு கரங்களில் ஏந்தியபடி பதித்த இதழ் மூலம் இக்குழலுக்கு ஏதோ சாதம் ஊட்டுவது போல் நாதம் ஊட்டி கொண்டிருந்தான் மாயக்கண்ணன் அவனது கண்கள் கூட பிறைச்சந்திரன் போல் மேலேறி செருகி கிடந்தன ராதை வேண்டுமென்றே கால் சதங்கிய கலீர் ஒலியை அதிகமாக்கி மணலை மிதித்து மிதித்து நடந்தபடியே கண்ணனை நோக்கி நடை வேணுகானம் வேணுகானம் இதோ பக்கத்தில் போய் நிற்பேன் என் பரிமள வாசனின் ஆசியில் பட்ட நொடியில் தூக்கி போட்டு விடப்போகிறான் கண்ணன் அந்த ஓட்டை மூங்கில் குழலை ராதை மனசுக்குள் என்ன ஓட்டம் பக்கத்திலும் போயாயிற்று கண்ணனுக்கு பின்புறமும் நின்றாயிற்று கால்களை மாற்றி மாற்றி மிதித்து சத்தமும் எழுப்பியாயிற்று கண்ணன் என்கிற கண்ண பிரான் கள்ளபிரானோ லாத பிரம்மமாக குழலோடு குழலாக உரைந்து கிடந்தான் என்ன ஆயிற்று கண்ணனுக்கு கோபம் கால் ஆத்திரம் முக்காலாக ராதை இடுப்பில் இருந்த குடத்தை பக்கத்தில் இருந்த பாறையில் நங்க் என்று எவ்வளவு செல்லமாய் தூக்கி சொகுசாக இடுப்பில் வைத்து வந்தாய் என்னை இப்போது உனக்கு என்ன வந்து இந்த பாடு படுத்துகிறாய் என்று கேட்காமல் கேட்டது அந்த குடம் குடம் கூட பேசும் இருக்கிறது ஜடம் போல கிடந்து குழலோடு குழலாய் இழைஞ்சு கொண்டு இருக்கிற இந்த கண்ணன் பேச மாட்டான் போல் இருக்கிறதே பார்ப்போம் என்று ராதே கண்ணனின் முன்புறம் வந்து நின்றாள் கண்ணா நான் வந்திருக்கிறேன் கண்ணை திறந்து பார் கொஞ்சம் காதல் மீதியெல்லாம் கட்டளைத் துணி கண்ணன் கண் திறக்கவில்லை கூழலின் ஓட்டைகளில் அந்த குங்கும பூ பாய்ந்து பாய்ந்து வருடி வருடி நாதத்தால் கதக்களி அந்த யமுனை கரையில் அதகணம் செய்வது போலே தொடர்ந்தது கண்ணா நான் வந்திருக்கேன் நான் வந்திருக்கேன் நான் வந்திருக்கேன் மும்முறை கூவினாள் ராதை முகுந்தன் விழித்திறக்கவில்லை இசைப்பதையும் நிறுத்தவில்லை கை பிசைந்தபடி சுற்றும் உற்றும் பார்த்தாள் ராதை ரொம்ப உரிமையோடு பசுமாடுகளும் கன்றுகளும் கண்ணனை சுற்றி கிறங்கிய கண்களுடன் இருந்தன ராதை என்ன செய்தால் தெரியுமோ சத்குரு முக்கியமான இந்த இடத்தில் குறும்போடு நிறுத்தி இதை இப்படி கேட்டு எல்லோர் மனதிலும் விதவிதமான கேள்வி விளையட்டுமே என்பது போல பார்த்தார் ஆனால் சத்குருவின் வர்ணனையை கேட்டு வந்த கலியுக பக்தர்கள் துவாபர யுகத்துக்கே போய் யமுனை கரையில் மானசீகமாக நின்றிருந்தார்களே கதையோடு கதையாகித்தான் விட்டார்கள் தன் குழந்தைகள் என்பதை ஊர்ஜிதம் செய்த திருப்தியுடன் ஞானானந்தர் தொடர்ந்தார் கேவலம் இந்த ஒன்னரை அடி இருக்கிற ஓட்டை புல்லாங்குழல் இதை போய் இதில் என்ன இருக்கிறது என்று நினைத்து இதை போய் பித்து மாதிரி தூக்கி வச்சுண்டு எல்லாரையும் பித்துக்குழியாயாக்கிறேன் இதுதானே காரணம் என்று கோபத்துடன் கத்தியபடியே கண்ணன் வாசித்து கொண்டிருந்த வேணுவை வேணாம் என்பது போல பட்டென்று பிடுங்கி தூக்கி தரையில் எரிந்தாள் ராதை விஷமக்கார கண்ணன் ஏதோ பெரும் தூக்கத்தில் இருந்தவனை போல அப்போதுதான் பக்தா இதுதான் பூலோகமா என்று கேட்பது போன்ற பாவனையில் விழித்து எதிரில் கோபத்துடன் நின்ற ராதையை பார்த்து ஓ ராதை நீ எப்போது வந்தாய் என்று சிரித்தபடி கேட்டான் சிரிப்பு வருகிறதா உனக்கு நான் வந்தது வந்து எவ்வளவு நாழியாகிவிட்டது நீயோ இந்த சாதாரண மூங்கில் குழலை போய் எடுத்து வைத்து கொஞ்சாத குறையாக ஆத்திரத்தில் அகம்பாவத்தில் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது ராதைக்கு என்னை கையில் எடுத்து கொஞ்ச வேண்டிய நீ இந்த ஓட்டை மூங்கில போய் சீராட்டி இதழ் பறிக்கிறா பறிக்கிறாயே என்ற ஏக்கம் கோபம் அண்ணா இந்த குழலை தூக்கி வைத்து அப்படி கொஞ்சோ கொஞ்சென்று கொஞ்சினாயே சொல் அப்படி என்னத்தான் இருக்கு இதில் சொல் எனக்கு தெரிஞ்சாகணும் ராதையாகவே மாறி சத்குரு இதை சொன்னதே பக்கத்து சன்னதில் இருந்த ஞான வேணுகோபாலன் கேட்டு ரொம்ப ரொம்ப சிலிர்த்தே இருப்பான் சத்குரு இருக்கா நீயே எடுத்துதான் பாரே பாரேன் மர்ம சிரிப்போடு மாதவன் சொன்னான் தான் பிடுங்கி தூர எரிந்த கேவலம் பட்டம் பெற்ற மூங்கில் குழலை நான் எடுக்கவா மாட்டேன் அதை தொட மாட்டேன் அதுதான் இன்று எனக்கு எதிரியாக முளைத்தது மறுத்தாள் ராதை நான் எடுத்து தருகிறேன் ராதை என்ற கண்ணன் மண்ணில் கிடந்த அந்த குழலை தன் மலர்க்கையால் பூ போல எடுத்து புண்பட்டதோ என்பது போல தடவி கொடுத்து தன் தங்கமேனியை தழுவி கிடந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து துடைத்தான் அவ்வளவுதான் தாங்க முடியவில்லை ராதையால் திடீரென வெடித்து விம்மி அழுதாள் ஓடிக்கொண்டிருந்த யமுறை கூட ஒரு நொடி நின்று உறைந்தது சோதித்தது போதும் என நினைத்து கண்ணன் ராதையை அருகில் அமர்த்தி அவளிடம் தன் குழலை கொடுத்து குழலில் என்ன இருக்கிறது என்று கேட்டாயே ராதே இதோ இதற்குள் உன்னை வாட்டி வதைக்கும் மாயம் என்ன இருக்கிறது பார்த்துவிடு என்றான் துருவி துருவி பார்த்துவிட்டு ராதை சொன்னாள் ஒன்றுமே இல்லையே கண்ணா காலியாகத்தான் இருக்கிறது புரிந்ததா ராதை இந்த குழல் வெறும் குழல்தான் இதில் குரோதம் அகம்பாவம் ஆகிய அடைப்புகள் இல்லையல்லவா ஆமாம் கண்ணான் அதுதான் ராதை விஷயமே என் மனம் புகுந்து பாய்ந்து நிரம்ப வேண்டும் என்றால் இந்த வெறும் குழலாக எளிமையாக இருந்தாலே போதும் ஒரு மகா ரகசியத்தை பிரேம சூட்சுமத்தை எளிமையாக சொன்ன கண்ணனின் கால்களை கண்ணீரால் கழுவினாள் ராதை இந்த ராதையிடம் நான் இல்லை அந்த கண்ணன் மட்டுமே நிறைந்து இருந்தான் இந்த ராதையை புல்லாங்குழலை போல் தன் கைகளில் ஏந்தி கொண்டு வேணுகோபாலன் என்ன சொன்னான் தெரியுமோ சத்குரு நிறுத்தினார் அந்த ஒரு அரைக்கால் நொடி ஆர்வத்தை விட்டதால் அன்பர்களின் அகங்கள் கோகுல பசுக்களின் காதுகள் போல விடைத்து ஏகாகிர சித்தையுடன் ஊசி முறை தபம் செய்தன சத்குரு அந்த நிசப்தத்தை ரசித்தார் பின்பு தொடர்ந்தார் கண்ணன் சொன்னான் ராதா இப்போது நீதான் நான் நான் குழல் ஊதும்போது நாதமயமாகி நீயே இருப்பா என்றான் கதையை முடித்துவிட்டு பார்த்தார் சத்குரு கேட்ட அவர்கள் கிறங்கிக் கிடந்தார்கள் கலகலன் என்று சத் சத்குரு சிரித்த குரலில் திருடிக்கிட்டபடி உழித்த அன்பர்களை பார்த்து சொன்னார் கண்ணன் குழலை தள்ளி வைக்கிற போதே இப்படி மயக்கம் வருகிறதே கண்ணன் குழல் உத ஆரம்பித்தால் என்ன ஆகும் சத்குரு நிறைவு செய்தார் மகா சூட்சமம் ஒன்று கதா ரூபத்தில் எல்லோர் இதயங்களிலும் பதிந்தது இந்த இப்படி எளிமையான கதையில் கண்ணனை மட்டுமா காட்டினார் சத்குரு அவர் நமக்கு காட்டி கொடுத்த மகான்களின் பட்டியலும் நீளமானது தர்மசபை கட்டும் போது வள்ளலாருடன் தான் சுவாமி தங்கியிருந்தது என்று சத்குரு சொல்ல துவங்கினார் அந்த சம்பவம் என்ன என்பதை நாளை தொடர்ந்து காண்போம் ஸ்ரீ சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிக்கு ஜெய் நன்றி வணக்கம்